வெளிச்சம் லேவியராகமம் அதிகாரம் 23, 34 முதல் கொண்டு 42 இரண்டாம் வசனங்கள் பண்டிகை 7, கூடாரப் பண்டிகை சுக்கோட் பாகம் 4 கூடாரப் பண்டிகை மறைந்திருக்கும் நேற்று நாம் கூடார பண்டிகையின் பலிகளை பற்றி பார்க்கத் தொடங்கினோம் 70 காளைகள் உலகின் 70 தேசங்களை எப்படி குறிக்கின்றது என்பதையும் பண்டிகை ஓய்வு நாளான சாபத்தை நோக்கி நகரும் காலைகளின் எண்ணிக்கை எப்படி மெதுவாக குறைந்தது என்பதையும் நாம் பார்த்தோம் பதினான்கு ஆட்டுக்கடாக்கள் தேவனின் நோக்கத்தை சித்தரிப்பதை நாம் பார்த்தோம் அதாவது தமது மக்களை இரட்டிப்பான பூரணத்திற்கு கொண்டு வருவது மீட்டெடுக்கப்பட்ட மனித இனம் மற்றும் அவருடைய சாயலுக்கு இணையான முழுமையான தோற்றம் இது எட்டாம் நாளில் ஒன்றுபட்ட பூரணப்படுத்தப்பட்ட மக்களாக முடிவடைகிறது மற்றும் வெள்ளாட்டு கடாக்களின் பக்கம் திரும்புவோம் இங்கே எண்கள் மிகவும் மென்மையானவையாகவும் கடவுளுடைய திட்டத்தின் கதை இன்னும் தனிப்பட்டதாகவும் மாறுகிறது நூற்றி ஆட்டுக்குட்டிகள் சேத் மூன்றாம் மகன் மற்றும் யாவே தொழுது கொள்ளும் சந்ததி கூடார பண்டிகையின் போது ஒவ்வொரு நாளும் ஆசாரியர்கள் பழுதற்ற ஒரு வயது ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார் முதல் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டது ஏழு நாட்களில் பதினான்கு ஆட்டுக்குட்டிகள் என்பது தொட்டில் கூடும் நாளில் ஏழு ஆட்டு தொன்னூற்று எட்டுடன் ஏழை சேர்த்தால் முழு எட்டு நாள் சுழற்சியிலும் மொத்தம் நூற்றி ஆட்டுக்குட்டிகள் வருகின்றது ஆகவே கூடாரங்களில் வசித்த முதல் நாள் முதல் சபை கூடும் கடைசி நாள் வரை முழு பண்டிகையும் இந்த ஒரு எண்ணெய் சுற்றியே அமைந்திருந்தது நூற்றி ஐந்து ஆண் ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றும் அப்பாவித்தனம் சாந்தம் மற்றும் கலங்கமற்ற தியாகத்தின் சித்திரமாக இருந்தது காலைகள் தேசங்களை பற்றி சொல்கின்றது ஆட்டுக்கடாக்கள் அர்ப்பணிப்பு மற்றும் பூரணத்தை பற்றி சொல்கின்றது ஆனால் ஆட்டுக்குட்டிகளோ நம் சிந்தனைகளை மிகவும் தனிப்பட்ட ஒரு வரிசைக்கு கொண்டு வருகின்றது அதுவே ஆராதனை மற்றும் யாவே நாமத்தை தொழுது கொள்ளும் வரிசை ஆதியாகம பக்கத்தில் மனிதனின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆதாமின் மூன்று மகன்களின் பெயர்களை தேவனுடைய ஆவி நம் கவனத்திற்கு கொண்டு காயின் ஆபேல் மற்றும் சேத் காயின் முதற் பிறந்தவன் ஆனால் அவன் தன் சகோதரனை கொலை செய்கிறான் ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி நீதிமான் என்று எண்ணப்படுகிறான் ஆனால் அவன் கொல்லப்படுகிறான் பிறகு ஏவால் மற்றொரு மகனை பெற்றெடுத்து காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்கிறாள் அவள் அவனுக்கு சேத் என்று பெயரிடுகிறாள் அதன் பிறகு உடனடியாக நாம் வாசிக்கிறோம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய அதாவது யாவை நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் எனவே வேதம் பதிவு செய்கிற ஆதாமின் வரிசையில் சேத் மூன்றாவது ஆண் பெயர் அவருடனும் அவருடைய மகன் ஏனோ சுடனும் பகிரங்கமாக யாவே நாமத்தை தொழுது கொள்ளும் ஆரம்பத்தை வேதம் குறிக்கிறது இது தேவ பக்தியுள்ள சந்ததி காயினை போல நகரத்தை கட்டுவதும் வன்முறையும் கொண்ட வரிசை அல்ல மாறாக தேவனை சார்ந்திருப்பதும் ஆராதனை செய்வதுமான வரிசை இது மம் ஐந்தாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அது வயதுகளின் அதிகாரமாக இருக்கிறது அங்கே தேவன் நமக்கு மிகத் துல்லியமான ஒரு விஷயத்தை தருகிறார் சேத் நூற்றி வருஷம் உயிரோடு ஏனோசை பெற்றான் தேவ பக்தியுள்ள சந்ததி அதாவது யாவே நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கும் அந்த வரிசை சேத் 105 ஐந்தாம் வயதாக இருக்கும்பொழுது அவர் மூலமாக கடந்து செல்கிறது கதையை நகர்த்துவதற்கு கடவுள் அந்த என்னை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர் அதை வேண்டுமென்றே எழுத தீர்மானித்தார் இப்பொழுது நாம் உண்மைகளை அருகருகே வைத்து பார்ப்போம் கூடார பண்டிகையின் சட்டத்தில் எட்டு நாட்களில் நூற்றி ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் உள்ளது ஆதியாகமத்தின் வம்ச வரலாற்றில் கர்த்தரை தொழுது கொள்ளும் வரிசை சேத் மூலமாக ஏனோசுக்கு கடந்து செல்லும் பொழுது சேத்தின் வயது நூற்றி ஐந்து ஆதாமின் பெயரிடப்பட்ட மகன்களில் சேத் மூன்றாவது நபர் என்னாகமும் இருபத்தி ஒன்பதில் சுக்கோத் பண்டிகையில் பலியிடப்பட வேண்டிய விலகுகளை பற்றி கடவுள் பட்டிலையிடும் பொழுது காலை மற்றும் ஆட்டுக்கடாக்களுக்கு பிறகு வெள்ளாட்டுக் கடாக்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டிகள் வரிசையில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுகின்றது நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும் சேத் நூற்றி ஐந்தாம் இருந்ததால் நூற்றி ஐந்து உள்ளது என்று வேதம் சொல்லவில்லை கசிய குறியீடுகளின் மீது நாம் உபதேசங்களை கட்டக்கூடாது ஆனால் நம் தியாகத்திற்காக உண்மைகள் எப்பொழுதும் ஒன்றுடன் ஒன்று அமைதியாக பொருந்தி பேசுகின்றது என்பதை நாம் கவனிக்க அனுமதிக்கப்படுகிறோம் பண்டிகையில் நூற்றி ஐந்து ஆட்டுக்குட்டிகள் எவர் மூலமாக மனிதர்கள் முதன் முதலில் யாவே நாமத்தை தொழுது தொடங்கினார்களோ அந்த மனிதனின் வாழ்வில் நூற்றைந்து வருடங்கள் பலிகள் பட்டியலில் ஆட்டுக்குட்டிகள் மூன்றாம் இடத்தில் உள்ளன ஆதாமின் பெயரிடப்பட்ட மகன்களில் சேத் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்கு மூலமாகத்தான் ஒரு மாதிரி மென்மையாக உறுதிப்படுத்தப்பட்டுகிறது இது நம் இருங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த கடைசி மாபெரும் அறுவடை பண்டிகை ஆரம்ப கால தேவ பக்தியுள்ள அதே அஸ்திவாரத்தின் மீது நிற்கிறது என்பதை இது உணர்த்துகிறது எதிர்காலத்தில் எல்லா தேசங்களும் கூட்டி சேர்க்கப்படுவது கூடாரங்களின் மகிழ்ச்சி எழுபது காளைகள் இவை அனைத்தும் ஆட்டுக்குட்டியின் மீதும் யாவே நாமத்தை தொழுது கொள்ளும் அந்த வரிசையின் மீதும் தான் இன்னும் நிலை நிற்கிறது இது சுய விருப்பம் வன்முறை மற்றும் பெருமை கொண்ட காயினின் வழியில் தங்கி தங்கியிருக்கவில்லை இது விசுவாசம் மற்றும் ஆராதனை கொண்ட சேத் சந்ததியின் மீது தங்கியிருக்கிறது புதிய சிருஷ்டிக்கு இது மிகவும் விலையேற பெற்றது காயினின் இரை நகரத்தின் ஒரு பகுதியாக இருக்க நாம் அழைக்கப்படவில்லை மாறாக சேத்தின் எளிமையான வரிசையில் நிற்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவின் நாமத்தை தொழுது கொள்ளும் ஆட்டுக்குட்டியை நம்பும் மற்றும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதலை கொண்டு வரும் ஆண்களும் ஸ்திரீகளுமே அந்த வரிசை நம் வாழ்க்கை ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டியை போல இருக்க வேண்டும் டம் இல்லாமல் ஆனால் சாந்தமாக கடவுளின் நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட விருப்பமுள்ளதாக இருக்க வேண்டும் பண்டிகையில் உள்ள ஆட்டுக்குட்டிகள் நம்மை கேட்க அழைக்கின்றது நாம் எந்த வரிசையில் நடந்து கொண்டிருக்கிறோம் சுயத்தின் வரிசையிலா அல்லது யாவே நாமத்தை தொழுது கொள்ளும் வரிசையிலா ஏழு வெள்ளாட்டுக் முழு ஏழாயிரம் வருடங்களுக்கும் ஒரே பாவ நிவாரண கூரார பண்டிகையின் பலிகளில் நம் மறக்கக்கூடாத விலங்குகளின் மற்றொரு குழுவும் உள்ளது அது வெள்ளாட்டுக் கடாக்கள் கூடாரங்களில் வசித்த ஏழு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வெள்ளாட்டுக்கடா பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்டது அதாவது கூடாரத்தில் இருக்கும் வாரத்தோடு நேரடியாக இணைக்கப்பட்ட ஏழு வெள்ளாட்டுக் கடாக்கள் நியாய பிரமாணத்தில் பல இடங்களில் வெள்ளாடுகள் வருகின்றது ஆனால் மிக முக்கியமான மற்றும் மையமான இடம் லேவியராகவும் பதினாறில் விவரிக்கப்பட்டுள்ள பாவ நாள் ஆசாரியன் இரண்டு தேர்ந்தது அதன் ரத்தம் திரைக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டு மகாபரிசு தெளிக்கப்பட்டது மற்ற வெள்ளாட்டு கடா உயிரோடு வைக்கப்பட்டது பிரதான ஆசாரியன் அதன் தலையின் மேல் தன் கைகளை வைத்து இஸ்ரேலின் எல்லா பாவங்களையும் அதன் மேல் அறிக்கையிட்டான் பின்னர் அது தேசத்தின் அக்கிரமங்களை மூகாமிலிருந்து வெகு தூரம் சுமந்து கொண்டு வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களின் ஒரே பாவ பலியின் இரண்டு பக்கங்களை நாம் காண்கிறோம் ஒரு பக்கம் கடவுளை நோக்கி இருக்கிறது சமூகத்திற்கு முன்பாக ரத்தம் சமர்ப்பிக்கப்படுகிறது மற்றொரு பக்கம் மக்களை நோக்கி இருக்கிறது பாவம் சுமந்து செல்லப்பட்டு சமூகத்தில் இருந்து நீக்கப்படுகிறது விலையும் நீக்குதலும் நீதியும் சுத்திகரிப்பும் இரண்டும் ஒன்றாக சித்தரிக்கப்படுகின்றது இப்பொழுது நாம் கூடார வாரத்தின் 7 வெள்ளாட்டுக் கடாக்களை பற்றி சிந்திப்போம் தற்காலிக கூடாரங்களில் வசித்த 7 நாட்கள் பாவ நிவாரண பலியாக ஏழு வெள்ளாட்டுக் 7 ஏழு என்பது ஒரு முழுமையான காலத்தை ஒரு முழுமை சுழற்சியை குறிக்கும் எண்ணாக பெரும்பாலும் இருக்கிறது பாவம் மற்றும் மரணத்தின் கீழான முழு மனித சரீரத்தையும் ஏழு நாட்களாக அல்லது ஏழாயிரம் வருடங்களாக பார்க்க முடியும் என்பதை நாம் ஏற்கனவே பிற பார்த்திருக்கிறோம் இதை நாம் ஒன்று சேர்த்தால் ஒரு மென்மையான சித்திரத்தை நாம் காணலாம் மனித வரலாற்றின் முழு வாரத்திலும் பாவம் கையாளப்பட வேண்டிய நிலையான தேவை இருக்கிறது நாளுக்கு நாள் யுகம் யுகமாக மனித குலத்திற்கு பாவ நிவாரணம் தேவைப்படுகிறது ஆனாலும் காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கடாக்களின் இரத்தம் பாவங்களை ஒருபோதும் உண்மையாகவே நிவிற்த்தி செய்ய முடியாது என்று எபிரேயருக்கு எழுதிய நிருபம் நமக்கு தெளிவாக சொல்கிறது இந்த விலங்கு பலிகள் நிழல்களாகவும் பாடங்களாகவும் இருந்தது அவை ஒரு சிறந்த பலியை முன்னோக்கி காட்டும் வருடாந்திர பிரசங்கம் போல இருந்தது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் கொண்டு நான்காம் வசனம் சொல்கிறது நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் நிழலை கொண்டிருந்தது என்றும் காளைகள் வெள்ளாட்டுக் இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிற்த்தி செய்கிறது கூடாத காரியம் என்றும் ஒரே தரம் வெளிப்பட்டார் எனவே கூடார பண்டிகையின் ஏழு வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண நாளின் இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நாம் எப்படி வாசிப்பது அவற்றை இஸ்ரேலுக்கு கற்பிக்கும் தேவனுடைய வழியாக நாம் பார்க்கலாம் மற்றும் நமக்கு ஏழாயிரம் வருட பாவத்தின் நீண்ட கதை முழுவதும் ஒரே உண்மையான பாவ நிவாரணையால் மூடப்படும் என்பதை கற்பிக்கிறது நியாய பிரமாணத்தில் பல வெள்ளாட்டு உள்ளது ஆனால் நிஜத்தில் ஒன்று மட்டுமே உள்ளது தினசரி பலியிடப்பட்ட வெள்ளாட்டு கடாக்களும் வருடாந்திர வெள்ளாட்டு கடாக்களும் ஒரே சிலுவையை நோக்கி சுட்டிக்காட்டும் அம்புகளை போன்றவை கிறிஸ்துவே மறிக்கின்ற வெள்ளாட்டு பாவத்தை சுமந்து செல்லும் வெள்ளாட்டு இருக்கிறார் அவர் வாசலுக்கு கொல்லப்படுகிறார் அவருடைய ரத்தம் தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது அதே நேரத்தில் அவர் நம் பாவங்களை ஆதாமுக்கும் முன்னோக்கி ராஜ பிறக்கும் கடைசி மனிதனுக்கும் நீண்டு செல்கிறது எல்லா யுகங்களுக்கும் ஒரே பலி போதுமானது ஒரே பலி மனித குலத்தின் முழு ஏழு நாள் ஏழாயிரம் வருட கூடார பயணத்தையும் மூடுகிறது புதிய சிருஷ்டியாகிய நமக்கு இது ஒரு ஆழ்ந்த ஆறுதல் மற்றும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது அவருடைய பலியுடன் நாம் எதையும் சேர்க்க முடியாது நம்முடைய கிரியைகளால் அதை மேம்படுத்த முடியாது நம் உபவாசம் நம் கண்ணீர் நம் முயற்சிகள் நம் பாவங்களுக்கு விலை கொடுக்காது ஏற்கனவே செய்யப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை மட்டுமே அவை காட்டுகின்றது ஏழு வெள்ளாட்டு யுகம் யுகமாக தேவை பெரியதாக இருந்தது என்று நமக்கு சொல்கின்றது சிலுவையோ பதில் பெரியது ஒரே தரமாக முடிந்தது என்று நமக்கு சொல்கிறது பல எண்களின் ஒரே கதை ப்பொழுது கூடார பண்டிகையின் எல்லா விலங்குகளையும் நாம் திரும்பி பார்க்கும் தேவன் பல எண்களின் ஒரே கதையை எழுதியிருப்பதை நாம் காண்கிறோம் எழுபது காளைகள் அவருடைய திட்டம் இஸ்ரேலை மட்டுமல்ல எல்லா தேசங்களையும் தழுவுகிறது என்று நமக்கு சொல்கின்றது பண்டிகை ஓய்வை நோக்கி நகரும் பொழுது அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவது வரலாறு கடவுளின் ஒரு இறுதி அமைதியை நோக்கி நகர்கிறது என்பதை காட்டுகிறது பதினான்கு ஆட்டுக்கடாக்கள் அவர் மக்களில் ஒரு இரட்டிப்பான பரிபூரணத்தை நோக்கி செயல்படுகிறார் என்று நமக்கு சொல்கின்றது ஒரு சீர்படுத்தப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள மனித இனம் மற்றும் அவருடைய சொந்த சாயலுக்கு இணையான முழுமையான தோற்றம் எட்டாம் நாளில் உள்ள ஒாகருக்கு மக்களை பற்றி ரகசியமாக பேசுகிறது ஆட்டுக்குட்டிகள் சேத் என்ற மூன்றாம் மகனை நமக்கு அமைதியாக நினைவூட்டுகின்றது யாவே நாமத்தை தொழுது கொள்ளும் வரிசை அவர் மூலமாக சென்ற அவருக்கு வயது நூற்றி பலிகள் வரிசையில் ஆட்டு மூன்றாவதாக உள்ளது இந்த இரண்டு உண்மைகளும் இணைந்து இறுதி அறுவடையும் உண்மையான எல்லா ஆராதனையும் ஆட்டுக்குட்டியின் மீதும் யாவே நாமத்தை விசுவாச வரிசையின் மீதும் தங்கியிருக்கிறது என்று சத்தியத்தை எதிரொலிக்கின்றது ஏழு வெள்ளாட்டுக் பாவ நிவாரண நாளின் வெள்ளாட்டு கடாக்களும் ஒரே சிறந்த பாவ நிவாரணாகிய கிறிஸ்துவை நோக்கி நம்மை சுட்டி காட்டுகின்றது அவருடைய ஒரே தரம் செலுத்தப்பட்ட பலி மனித பலவீனம் மற்றும் பாவத்தின் முழு வார்த்தையையும் அதாவது முழு ஏழாயிரம் வருட கதையையும் மூடுகிறது இந்த மாதிரிகளிலிருந்து நாம் கடினமான உபதேசங்களை கட்டமைப்பதில்லை நம் பிதா எவ்வளவு மென்மையாகவும் கவனமாகவும் இருக்கிறார் என்பதை நாம் சாதாரணமாக கவனிக்கிறோம் அவர் எந்த வார்த்தையையும் எந்த விலங்கையையும் எந்த எண்ணையும் வீணாக்கவில்லை ஒரு பழங்கால அறுவடை பண்டிகையின் பலிகளில் கூட அவர் ஏற்கனவே தம்முடைய குமாரனையும் தம்முடைய திட்டத்தையும் பிரசங்கித்து கொண்டிருந்தார் இந்த காலை வெளிச்சத்தை நாம் நிறைவு செய்யும் பொழுது இந்த கதையில் நாமும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக நாம் அவருக்கு அமைதியாக நன்றி சொல்லுவோம் அவர் ஆசீர்வதிக்கும் தேசங்களை சேர்ந்தவர்கள் நாம் இரட்டிப்பான பரிபூரணத்தை நோக்கி நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம் யாவே என்ற அவருடைய நாமத்தை தொழுது வரிசையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மேலும் ஒவ்வொரு யுகத்திற்கும் பொதுமான இரத்தத்தை சிந்தின நம் ஆண்டவராகிய கிறிஸ்து என்ற ஒரே உண்மையான பாவ நாம் என்றென்றும் மூடப்பட்டிருக்கிறோம் நாளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கிறிஸ்துவின் நாம தெளிப்பிதாவே ஆமே